நற்றினை உறவுகளே அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது இனிய தீபாவளி நல் நான் முருகன் கத்தார்ல இருந்து சரவடிக்காக ஒரு காட்டிலங்க சிங்கமும் கழுதை புளியும் இப்படியாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க நாம இன்னைக்கு வேட்டையாடுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து கிடைக்கிறத ஆளுக்கு பாதி உண்ணுவோம் சொல்லி வேட்டையாடுதுங்க அப்போ ஒரு பசுமாட்டை ரெண்டும் சேர்ந்து பிடிச்சு அங்க குகைக்குல சிங்கத்துடைய குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறாங்க இப்போ காலையில வேடையா வேட்டையாடுனது மதியம் வந்துச்சு மதியம் சாப்பிடறதுக்கு சிங்கத்துக்கு பசி எடுத்துருச்சு சிங்கம் என்ன செஞ்சிச்சு அந்த பசுமாட்டை பொண்ணு அத சாப்பிட்டுச்சுங்க சாப்பிட்டு இருந்த உடனே இதை ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டே இருக்கு கழுதை புளி பாத்துட்டு அப்போ என்ன செய்யுது தனக்குன்னு ஒரு தன்னோட குட்டி புளி அந்த கழுதையோட ஒரு குட்டி புளி ஆண் குட்டி ஆண்குட்டி ஒண்ணு இருந்துச்சு அந்த ஆண்குட்டி கிட்ட இந்த கழுதை புளி சொல்லி நீ போயி நம்ம சிங்கராஜாட்ட போயி அம்மா அந்த பசுல பாதி பங்கு வாங்கிட்டு வரைச்சோன்னாங்க அப்படின்னு சொல்லி நீ போய் கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டதுங்க அப்போ இந்த கழுதைப்புளியோட குட்டி குடுக்குடு குடுக்குடு கொடுக்குடு கொடுக்குடுன்னு பைய பையன் மெது மெதுவா ஏன்னா உங்களுக்குள்ள பயம் வேறு சிங்க முன்னாடி யாருமே பயப்படுவாங்க எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் சிங்கத்த கண்டா பயமா இருக்கும் ஏன்னா அது உடைய பாவனையும் முக பாவனையும் அப்படித்தான் அப்படி உறச்சு பார்த்ததுன்னா அவ்வளவு இதாக இருக்கும் கழுதைப்புளி நீ சரி போய் வாங்கிட்டு வா அப்படின்னு பாதிப்பங்க வாங்கிட்டுவான்னு மகனை அனுப்புன உடனே இந்த குட்டி போயிடுச்சு போயி போ சிங்கத்துக்கு முன்னாடி நிக்க போது அந்த பசுவ ரொம்ப கவனமா ரொம்ப மும்மரமா பசியில தின்னுகிட்டு இருக்கு அந்த நேரம் போயி சிங்கராஜா வணக்கம் அப்படின்னு சொல்லு என்ன எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குது சிங்கராஜா அம்மா வந்து உங்கள்ட பசுமாட்டுல பங்க வாங்கிட்டு வரை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மெதுவா கேக்குது அப்போ என்ன செய்யுது தா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சிங்கம் வந்து அந்த பசுமாட்டுடைய குடலை மட்டும் அந்த சிங்க குட்டி கிட்ட கொடுத்து அனுப்புது அப்போ இத கொண்டுகிட்டு போகுது இந்த குட்டி கழுத புலி அதை கொண்டு போய் அம்மாட்ட அம்மா இந்த அதான் இதுதான் சிங்கராஜா கொடுத்தாங்க அப்படின்னோன்னு அதுக்கு கோபம் வந்தது பாருங்க அது தன்னுடைய மகன் கேக்குது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா பாதி பங்கு தானே வாங்கிட்டு வர சொன்னேன் போய் அங்க போய் இந்த குடலை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்க அப்படின்னு சத்தம் போடுது அந்த குட்டி கழுத புளி நான் சின்ன பையதானே பெரியவர்கள் கொடுப்பதைத்தானே வாங்கிட்டு வர முடியும் எப்படி இந்த சிங்கத்தோட விவாதிக்க முடியும் அதை கேட்டு கோபமான கழுதப்புளி அந்த குடலோட சிங்கத்தை பார்க்க போனது இப்போ இதுவும் கோபமா இருக்கு ஆனா இருந்தாலும் சிங்கம் ராஜா அவரு பெரியவராச்சே வீரத்துல சிறந்தவரு அப்போ சிங்கம் உணவ உண்டு குகைக்கில ஓய்வு எடுத்து கொண்டிருந்துச்சு கழுதப்புளி வந்ததும் கண்டு கண்களை அச்சமூட்டும் வகையில அப்படியே ஒரு பார்வை பார்த்து பார்த்ததோட மட்டும் இல்லாமலி அந்த சத்தத்தை கேட்டு பயந்து தற்போது தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பேசி குரலை தாழ்த்தி ராஜசிங்கமே நீங்க குடல் மிக்க நன்றி ராஜா அதனை சேர்த்து சேர்க்க முடிவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குடலையும் சிங்கத்திடம் கொடுத்து விட்டு திரும்பி கழுதப்புலியிடம் குட்டி கேட்டது பசுவில் பாதி கேட் கேட்க போன நீங்கள் குடலையும் கொடுத்து விட்டு வருகிறீர்களே என்று ஆதங்கத்தோடு கேட்டுச்சு அப்போ அம்மா சொன்னிச்சு அம்மா கா கழுதப்புளி சொல்லுது மகனே சிங்கம் மிக கொடூரமாக இருந்தது அதை கண்டு நடுங்கிவிட்டேன் ஏனென்றால் அது இருந்த கோபத்திற்கு உண்மை மாத்திரமல்ல என்னையும் கொன்றுவிடும் எனவே இடது பங்கை கொடுத்து விட்டு பாராட்டி விட்டு வந்து விட்டேன் எல்லாம் நன்மைக்கே என்று தாய் கழுதப்பிழி சொன்னதுங்க பிள்ளைகளே நம்மை விட வலிமையானவர்கள் கோபப்படுத்துவதை விட அவர்களை சாந்தப்படுத்துவதே மிக பாதுகாப்பானது வணக்கம் துஷ்டனை கண்ட தூர விளக்குங்கிறது நல்லதுதேன் ஆனால் ஏமாளியாக இருந்தா ஏமாத்திக்கிட்டே இல்லையா இருக்கிறாங்க சரி இருக்கட்டும் நம்ம நிறைய என்ன டபோய் நல்ல ஒரு ஐடியா கொடுப்பார்